السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعد اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله احسنهم او மதிப்புக்குரிய சங்க இன்று நாம் அமளுடைய ரீதியில் மிகவும் பலகீனமான மிகவும் ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலத்துல வாழ்கிறோம் அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹுடைய செல்லம் அவர்களுடைய ஏராளமான சுண்ணாக்களை வாழ்க்கையில கேள்விப்படுறோம் ஆனால் அந்த சுண்ணாக்களை கேள்விப்படுகிறோம் பேசுகிறோம் அந்த பயான்களை கேட்டு நல்ல இருக்குது என்று சொல்லுறோம் அதை பல பேருக்கு ஷேயா பண்றோம் ஆனா ஷேயா பண்ணக்கூடிய நாங்க ஒவ்வொருவரும் யோசிக்கோனும் அந்த ஹதீஸ் இருக்குதா ஹபீம் சல்லாஹ் ஒலியோ செல்லம் அவங்களுடைய சுண்ணாக்களை பேசுவதை விட சல்லாஹ் ஒலியோ செல்ல அவங்களுக்கு விருப்பமான செயல்னு தெரியுமா அவங்களோட லைஃப நாங்க எடுத்து நடக்கிறது மர்மைய குண்டி ஈமாண்ட மக்களுக்கு அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில அழகான முன்மாதிரி இருக்கு கண்ணியமான சகோதரர்களை அல்லாஹூ நல்லே நாங்க ஒவ்வொருவரும் முதலாவது சொல்றது என்ன இன்ஷா அல்லாஹ் மவுத்துக்கு முன்னால எப்படியாவது இந்த ஹதீச அமல் செஞ்சுட்டு மவுத்தது இன்ஷா அல்லாஹ் எப்படியாவது இந்த ஹதீச மவுத்துக்கு முன்னால ஒரு தடவையாவது அமல் செஞ்சிட்டு மவுத்தும் என்று நாங்க சொல்லுவோம் என்ன சொல்லுவாங்க விட்டது கிடையாது நாங்க சொல்றது மவுத்துக்கு முன்னால் எப்படியாவது ஒருமுறை செஞ்சிட்டு மவுத்தாகுவோம் சஹாபாக்கள் சொல்லுவாங்க நாங்க மவுத்து வரைக்கும் விட்டது கிடையாது அதனால கண்ணியமான சகோதரர்களே பேசப்படுற அனைத்தும் ஹபீப் சல்லாஹல்ல சொல்வது திருமண வைப்பகம் என்று சொல்வது இது சடங்குக்காக எல்லோரும் என்பதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு மஜ்லிஸ் கிடையாது அல்லது எடுத்துட்டு போகக்கூடிய மஜ்லிஸும் கிடையாது நெகா மஜிலிஸ் என்று சொல்வது ஒரு இபாதத்துடைய மஜிலிஸ் நெகாஹ் என்று சொல்வது ஒரு மிக முக்கியமான தொழுகையை போன்று ஜக்காத்தை போன்று ஹஜ்ஜை போன்று நோன்பை போன்று சலவாத்தை போன்று குரானை போன்று இது ஒரு இபாதத் இன்னைக்கு நாம் இன்னைக்கு சில இபாதாத்துக்களை சடங்காக்கி இருக்கிறோம் சில இபாதாத்துக்களை மட்டும்தான் அதை இபாதத்தாக பாக்குறோம் கன்னியமான சகோதரர்களே சல்லு அலி எந்த அளவுக்கு சொன்னாங்க ஒரு கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தால் அதுவும் சதக்காவுடைய நன்மை தாங்க ஒரு கணவனும் மனைவியும் தன்னுடைய ஆசைய தன்னுடைய இச்சையை பூர்த்தி செய்கிறாங்க அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னாங்க எங்களுடைய இச்சைய நாங்க பூர்த்தி ஆக்குறதும் சதக்காவா சொன்னாங்க ஒரு மனிதன் ஹராச்சில போய் தன்னுடைய இச்சையை பூர்த்தியாக்கும் போது பாவம் கிடைக்கும் போது ஹலாலாக தன்னுடைய ஆசையை பூர்த்தியாக்கும் போது அல்ல நன்மையை கொடுக்க மாட்டானா அல்லாஹ் இபாதத்துடையா கண்ணியமான ஒரு மஜ்லிஸ் மிக முக்கியமான ஒரு எப்படிப்பட்ட இபாதத் என்றால் அல்லாஹுடைய உதவியை இந்த மணமகனும் மணமகளும் பெறக்கூடிய மஜ்லிஸ் நிகாஹுடைய மஜ்லிஸ் என்பது திருமணம் செய்யக்கூடிய இந்த மாப்பிள்ள அல்லாஹுடைய உதவியை பெறக்கூடிய மஜ்லிஸ் அல்லா உதவி செய்வது கட்டாய மபன் மீது கடமையாக்க இருக்கிறான் மூன்று பேர் மீது அல்லாஹ் உதவி செய்வதை அவன் மீது கடமையாக்க இருக்கிறான் அதில் ஒருவர் யாரு தெரியுமா அல்லது ஒரு திருமணம் சேராறு பாதுகாக்கோனும் தன்னுடைய கண்ண ஹராட்சிலிருந்து பாதுகாக்கணும் தன்னுடைய மர்மஸ்தானத்தை ஹராச்சில் இருந்து பாதுகாக்க திருமணம் செய்கிறாரு மணமகனுக்கு அல்லாஹ் உதவி செய்வது அவன் மீது கடமையாக்க இருக்கிறான் அவன் மீது பொறுப்பெடுத்திருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு மஜிலிஸ் மஜிலிஸ் ரெண்டாவது அல்லாஹுடைய தூதருடைய துவை பெறக்கூடிய மஜிலிஸ் நாம் நினைக்கிறோம் இபாதத்தை பொது எங்கல் வாங்கல பொறுத்து துவா கபூல் ஆகும் துஆ கபூலாகவும் இருக்குமா அல்லாவுடைய தூதருடைய துஆ எப்பொழுதும் எந்நேரமும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் கபூல் ஆகக்கூடிய துஆா எப்ப கபூலாகும் என்றா சல்லாஹூடையம் சொன்னது போல நடந்தார் சொன்னார்கள் வாலிபர் திருமணம் செய்கிறாரு தன்னுடைய பார்வை ஹராத்திலிருந்து பாதுகாக்கணும் தன்னுடைய மர்மஸ்தானத்தை ஹராத்திலிருந்து பாதுகாக்கணும் தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து நடக்கணும் என்பதற்காக ஒரு வாலிபர் திருமணம் செய்கிறாருமணி நாயகம் அவர்களுடைய அதே மாதிரி மூணாவது யாரு தெரியுமா இந்த மதிலேசில மூத்தவர்கள் இருக்கிறார்கள் குளமாக்கல் இருக்கிறார்கள் நல்ல வாலிபர்கள் அனுபவசாலிகள் அல்லாஹுடைய நேசர்கள் சுண்ணாக்களை வாழ்க்கையில் தலைக்கு மேலால் வைத்து பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் முசாஃபா செய்யும் போது என்ன சொல்வார்கள் கணவன் மனைவி இருப்பாளருக்கும் வரு வந்திருக்க கூடிய எல்லோரும் முசாஃபா செய்யும் போது செய்கிறோம் அப்ப மூன்று விதமான பிரார்த்தனைகளை பெறக்கூடிய மூன்று விதமான உதவிகளை பெறக்கூடிய மூன்று விதமான அற்புதங்களை பெறக்கூடிய மஜிலிஸ்தான் நிக்காவுடைய மஜிலிஸ்தான் ஆனா நன்யமான சகோதரர்களே ஆனா நிறைய பேர் சொல்றது என்ன பின்னால ஹசரத் வாழ்க்கையில நிம்மதி இல்ல வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல வாழ்க்கையில திருப்தி இல்ல வாழ்க்கையில மன அமைதி இல்ல நிகாஹின் மூலமாக அமைதியை அல்லா சகீனாவை ஏற்படுத்துகிறார் அமைதியை சந்தோஷத்தை மகிழ்ச்சி அல்லா நிகாஹின் அந்த மகிழ்ச்சி மன அமைதியை நாங்க பிறல்ல பொய் சொல்றோமோ அல்லா பொய் சொல்றானாங்க பொய் சொல்றோமோ அல்லாஹ் பொய் சொல்றானா நாங்க பொய் சொல்றோமோ அல்லாவுடைய தூதருடைய ஹதீஸ் பொய்யா என்ன காரணம் கண்ணியமான சகோதரர்களை அல்லாஹூரடியார்களை தெளிவாக விளங்கிக்கோங்க குடும்ப வாழ்க்கை என்பது மிக அழகான ஒரு வாழ்க்கை ிருக்கு மகனுக்கு திருமணம் முடிச்சிருக்கிறது குழந்தை பிறந்தா சரி நிக்காக் என்பது இச்சை என்பது நிக்காகூடிய பகுதியில் ஒரு பகுதி ஆனா குடும்ப வாழ்க்கை என்பது மிக அழகான நீளமான ஒரு வாழ்க்கை மனைவிக்கு மத்தியில் ஒற்றுமை எ திருமண வாழ்க்கை அல்லாஹுடைய தூதர் எப்படி வாழ்ந்தார்களோ செல்லம் அப்படி வாழாத வரைக்கும் வல்லாகி குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இருக்காது அல்லாஹுடைய தூதருடைய சுண்ணாவை எட்டி உதைத்திட்டு ஒரு ஒரு கோடி கணக்கு பணம் செலவழித்து திருமணம் செய்தாலும் ரெண்டு மனங்களை இரு மனங்களும் ஒன்று சேர்க்க முடியாது கண்ணியமான சகோதரர்களை உலகம் எதுவும் சொல்லலாம் நண்பர்கள் எதுவும் சொல்லலாம் சமூகம் எதுவும் சொல்லலாம் ஒரு நாளும் ஒரே ஒருத்தன் தான் படைச்சவன் அல்லாஹ் அவனை திருப்தி படுத்ததாக இருந்தால் சல் அல்லாஹுடைய சுண்ணா அவங்களோட அவங்களோட வாழ்க்கை எங்களோட வாழ்க்கையாக மாறணும் கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹூ நிலடியார்களே உதாரணமாக குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு ஷேரிக் ஒரு பகிர்ந்து கொள்ளக்கூடியது தான் குடும்ப வாழ்க்கை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வரக்கூடிய செலவு நாங்கள் எல்லாரும் ஒரு ஹோட்டலுக்கு போறோம் சாப்பிடுறோம் வரக்கூடிய பில்ல பத்து பேருக்கு அதே மாதிரி எங்கேயாவது ஒரு ட்ரிப் போறதாக இருந்தாலும் ஏன் பண்ணலா மனைவியோட எங்களுக்கு ஷேரிங் வச்சு கொள்ளலா இன்னைக்கு வியாபாரத்துல வரக்கூடிய ப்ராஃபிட் பத்து பேரா பத்து பேர் நாங்க முதலீட்டு செஞ்சிருக்கிறோம் வரக்கூடிய ப்ராஃபிட்ல நாங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம் எல்லாத்திலையும் வச்சு கொள்ளக்கூடிய நாம ஏன் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் உண்டாகுவதற்கு அடிப்படை காரணம் கணவன் மனைவிக்கு மத்தியில பகிர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை கிடையாது மனைவி கணவனோட கணவன் மனைவியோட ரெண்டு பேருக்கு மத்தியிலும் இந்த பகிர்வு என்ற தன்மை இல்லாத காரணம் தான் குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்ல தன்மை யாரு கிட்ட வருமோ என்ன நிம்மதி இல்லை என்று சொன்னாரோ அந்த நிம்மதி வரும் எந்த திருப்தி இல்லை என்றாரோ அந்த திருப்தி குடும்ப வாழ்க்கையில் வரும் எந்த சந்தோஷம் இல்லை என்றாரோ அந்த சந்தோஷம் குடும்ப வாழ்க்கைய வரும் எந்த மன அமைதி இல்லை என்றாரோ அந்த மன அமைதி குடும்ப வாழ்க்கையில் வரும் எப்ப பகிர்ந்து கொண்டால் கண்ணியமான சகோதரர்கள் இந்த இடத்துல நாங்கள் யாரும் அல்லாஹுடைய தூதரை விட சிறந்தவர்கள் கிடையாது அவர்களுடைய சகாபாக்களை விட சிறந்தவர்கள் கிடையாது நாங்கள் எல்லாரும் அவர்களை விட தாழ்ந்தவர்கள் ஆனால் அந்த சகாபா பெருமக்களுடைய கொஞ்சம் எடுத்து பாருங்க பாக்குறது மட்டுமல்ல எடுத்து வாழ்க்கை திருமணம் செஞ்சிருந்தாங்க பதினோரு திருமணம் செஞ்சா எப்படிப்பட்ட ஒரு ஷியாரு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கணும் எவ்வளோ ஒரு கஷ்டம் எவ்வளவு தும்பலம் வந்து இருக்கணும் ஆனா சல்லம் தந்திப்ல பகிர்ந்து கொண்டாங்க சந்தோஷமாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க ஜுவ இந்த பதினோரு பெண்களுடன் சல்லி தன்ட் எப்படி பண்ணாங்க கண்ணியமான சகோதரே பெருமக்கள் குரான் அல்லாவுடைய தூதருடைய முழு வாழ்க்கையும் குரானாகத்தான் இருந்துச்சு அல்லாஹுடைய தூதருடைய முழு வாழ்க்கையும் குரானாகத்தான் இருந்துச்சு ஆனா சல் அல்லாவுடைய சொல்ல கஷ்டமோ நஷ்டமோ துன்பமோ லாபமோ எல்லா சந்தர்ப்பத்திலையும் அப்படி எல்லாம் போட்டு ஷேர் பண்ண பயம் ஏ போன ஷேர் பண்ண வாட்ஸ்அப் எல்லா மஷ்ஷர் மைதானமும் வெளியாகிடும் எல்லா கியாமுக்கினாலும் வெளியாகிடும் பயம் பா கணவன் மாத பயம் எந்த கணவன் தந்த போன பயம் இல்லாமல் அடுத்தது வாழ்ந்தாங்க எந்த ஒளிமறை அந்த காலத்துல ஜிபுல் அலித்துக்கு சொல்லுவாங்க அந்த அந்த உருவத்தை கண்டத்தோட சல்லாஹல்ல மலையிலேருந்து ஓடோடி வராங்க என்ன சொல்லிக்கொண்டு வராங்க என்ன போஸ்ட் அபு பக்கரதிய திருமணம் சேரத்துக்கு முன்னாலேயே அபு பக்கரவதியாகவன் சிறு வயதிலிருந்தே ஆனாலும் தந்த பிரிட்ட போகல யாரு கிட்ட ஓடிவாராங்க தந்த மனைவி ஹதீஜா அம்மா கிட்ட ஓடிவாராங்க தெரியும் ஒரு பிரச்சனை வந்தா இல்ல குடும்ப வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா மனைவி கிட்ட சொல்ல வெக்கம் சொல்றது இல்ல என் அவகிட்ட சொல்லணும் நான் ஒரு ஆண் நானும் அவகிட்ட ஷேர் பண்ணுவோம் பல பேர் திட்டம் ஊரெல்லாம் சொல்றோம் உதவியாவுடைய உடம்படி கிடைக்கல எல்லா சஹாபாக்களும் கவலையில் இருக்காங்க அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க தலைமுடிய கலைஞ்சு குரபான் கொடுங்க சல்லா அலிஸ்லம் பலமுறை சொல்லுறாங்க எல்லா சகாபாக்களும் மௌனமாக இருக்கிறாங்க காரணம் சல்லல்லுடைய வார்த்தையை மதிக்காம அல்ல எல்லாரும் இருக்கிறாங்க மனைவி கிட்ட உம் உம் உம் சலமா கிட்ட வாராங்க ரதில்ல நான் இப்படி சொன்னேன் யாரும் என்ன அக்செப்ட் பண்றாங்க என்ன காரணம் உம்ம சலமா ரது சொல்றாங்க யார சொல்ல யாரும் உங்களை மதிக்காம இல்ல உங்களோட பேச்சை கேட்பாங்க எல்லாரும் கவலையில இருக்கிறாங்க பல நூத்துக்கணக்கான மைல்களை தாண்டி வந்து மும்ராசியை கிடைக்கல என்றும் அல்லாஹூ அக்பர் சல்லாஹல்லே முதலாவது செஞ்சுட்டாங்களா எல்லாரும் அவசர அவசரமா தன்னுடைய தலைமுறைகளை களைந்து குர்பான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க யாரோட ஷேப் பண்ணாங்க கவலையை உங்க சதமாவோட அதே மாதிரி கண்ணியமான சகோதரர்களை கவலைய மட்டுமல்ல மாமி என்ன சொல்றது நீ ஆம்புலையா குஸ்னி பக்கம் போறல்ல என்னது நீ ஆம்புல நீங்க குஸ்னி பக்கம் போற நீங்க ஏன் பண்ற நீங்க பிளேட்டை கழுவிக்கிறது இல்ல ஆஹ் நீங்க என்ன செய்யப்படாது வீட்டை எடுத்து நீங்க கூட்டுறது இல்ல நீங்க இந்த எங்க மாமிமார் செய்யவானு என்று சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் சல்லல்லா அலி செஞ்சிருக்கிறாங்க சஹாபா பெருமக்கள் வீட்டுல வேலைகள் செய்வாங்களா எப்படியே சௌபவம் உடுத்த உடுப்ப அவங்களே கல்கிகொள்வாங்க யாரு முழு உலகத்துக்கும் அகிலத்துக்கும் இன்மையிலேயும் மறுமையிலையும் எல்லா காலத்திலையும் எப்பொழுதுமே அழியாத ஒரு சல் அல்லாஹ் அலி அவர்கள் தன்னுடைய ஆடைய அவங்களே கழுவி கொள்வாங்க ரெண்டாவது ஆய் மாரதிய சொல்கிறார்கள் எங்களுக்கு பால் கரைப்பதற்காக ஆட்டுடைய மடியில் அவங்களே பால் கரைந்து வீட்டுக்கு வருவாங்க அதே மாதிரி சொல்லுவாங்க அவங்களோட ஆடையிட்டு நூல் எடுத்து அவங்களே ஆடைய தைத்துக்கொள்வாங்க அதே மாதிரி கிழிஞ்சிட்டா அவங்களோட ஸ்லீப்பர் அவங்களே தைத்துக் முகதுல வெற்றி கொண்டாங்க அது சல்லாசனுடைய ஆளும ஆனா வீட்டுல இருக்கும் போது கணவனாக இருந்தாங்க தந்த மனைவிக்கு வேலை செஞ்சாங்க வீட்டுடைய கிச்சன் வேலையை செஞ்சாங்க நாங்க குடிச்ச கப்ப லைஃப்ல எப்பயும் போய் கிச்சன்ல வச்சிருப்போமா சாப்பிட்ட பிளேட் எங்க கையால கழுகிருப்போமா கண்ணியமான சகோதரர்களே குடும்ப வாழ்க்கை என்பது அலி வசலம் எந்த அளவு வீட்டுடைய வேலையை செஞ்சிருக்கிறாங்க என்ற மனைவிக்கு சொல்லுவாங்க சில நேரங்கள்ல ரொட்டிய சமைச்சு வைக்க சொல்லி ஆயிஷ் அம்மா ரவி அல்லா சொல்லுவாங்க யாரும் சூழல்லா நான் சமைச்சு வைக்கிறேன் கிச்சனுக்கு போவாங்க நாங்களும் மனைவிக்கு ஒரு வேலையை சொல்றோம் செஞ்சில்ல தூங்கி இருந்தா கொதிக்கிற தண்ணி எங்கேயும் இருக்கும் கொதிக்கிற தண்ணி வீட்டுக்கு நடக்கிற பிரச்சனை பக்கத்து வீட்டு ஜெனலா எட்டி பார்க்க கூடிய அளவுக்கு இருக்கும் எங்கட வீட்டுல நடக்கிற பிரச்சனை பக்கத்து வீட்டாக்கள் ஜெனலா எட்டி பார்ப்பாங்க அந்த அளவுக்கு சந்தையாக இருக்கும் கன்னியமான சகோதரர்களை சல்லி செல்ல விலங்கப்படுத்துறாங்க நீ உண்ட மனைவியோட எந்த அளவுக்கு அவட வேலையில நீ பங்கீடு அவட வேலையில எந்த அளவுக்கு நீ கரிசனை காட்டியோ அந்த அளவுக்கு உண்ட குடும்ப வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷம் ராகத்திருக்கும் ஒருமுறை சல்லா அலே செல்லம் ஆயிஷா அம்மா பாத்தி சொல்றாங்க ஆயுஷா என்னெந்த டைம்ல எந்த மூட்ல இருப்பீங்க என்பது எனக்கு தெரியும் அல்லது செக் பண்ணி கொண்டிருந்தா மூட் எப்படி இருக்கும் பக்கத்துல சாப்பாடு வச்சு அதை ஆறி போனாலும் எங்களுக்கு விளங்காது அந்த அளவுக்கு மூழ்கி இருப்போம் ஏதோ குரோன் இருக்கிறது மாதிரி ஏதோ சிதறத்தல் முந்தாக போன மாதிரி தனிமான சகோதரர்களே அப்ப ஆயுஷம்மா கேட்கிறாங்க யாரும் சூழல் தான் என்ன மூட எப்படி விளங்கி கொள்வி பதிவு செய்வ சொன்ன கோபப்பட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா முகமது பாவிக்க மாட்டீங்க பாவிக்க மாட்டீங்க வளமையாக நீங்க ஏதாவது சொல்லும் போது சொல்லுவீங்க முகம்மது உடைய ரப்பின் மீது சத்தியமாக ஆனா என்னோட கோபம் இருக்கிற நாளைக்கு இப்ராஹிமுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று பேரை மாத்தி சொல்லுவீங்க இப்ராஹிம் தான் சொல்லுவீங்க சரியான சந்தோஷம் ஏந்த ஒவ்வொரு மூமெண்ட்டையும் கோபம் இல்ல நான் உங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை வரும் போது உங்களோட பேர்ல தான் கோபப்படுமே தவிர உங்கள்தான் ஒரு நாளும் கோபிச்சது கிடையாது இப்ப கண்ணியமான சகோதரர்களே நாங்க சொல்லுது என்ன சல்லா அலுவலம் பதினொரு திருமணம் முடிச்சு பதினொரு பெண்களோடையும் ஒவ்வொரு மாதிரி வாழ்ந்தாங்க நாங்க ஒரு பெண்ண நிகா செஞ்சுட்டு சொல்லுறோம் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு வாழ கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு நிம்மதி இல்ல அந்த எப்ப வரும் என்றா நலவுலையும் கெடுதலையும் கணவன் மனைவி இரண்டு பேருக்கு மத்தியும் விட்டு கொடுத்து போகணும் அவர்கள் உலக விஷயத்துல மட்டுமல்லிய லைன் இன்னைக்கு நாங்க ஒவ்வொருவரும் யோசிக்கணும் இந்த இடத்துல அக்கது நடக்கும் மாமா மருமகண்ட கையை பிடிச்சி சொல்ல போறாரு ஏண்ட மகள இவ்வளவு மகருக்கு நான் உங்களுக்கு நிகா செஞ்சு தந்துட்டேன் திருமணம் முடிச்சுட்டு தந்துட்டேன் அவரும் சொல்லுவாரு சபையோர் சாட்சிக்கு முன்னால ரெண்டு பேர் சாட்சிக்கு முன்னால நான் உங்களோட மகளை இவ்வளவு மகருக்கு கபில் செஞ்சுட்டேன் கபில் தூ நிகாஹா பொருந்தி கொள்வாரு இப்ப நாங்க நினைச்சிட்டோம் இந்த பொறுப்பு இந்த இந்த இந்த அக்குதி இருக்குது தானே இது ஏதோ சமூகத்துக்கு முன்னால வாழ்வதற்காக செய்யக்கூடிய அக்குது இல்ல ஒரு பெண்ணோட நான் பாதையில போவதற்கு லைசன்ஸ் கிடைச்சிருக்கு என்பதற்கு அக்குதா இல்ல குரான் சொல்லது இப்ப மாப்பிள்ள பொறுப்புக்கு கூட்டி போறது அவருடைய பொறுப்பு அப்படி ஏதாவது ஒரு கணவன் அநியாயக்காரன் அந்த கணவன் அநியாயக்காரன் ஏன் குரான் சொல்லுனாரா உங்களே உங்களோட குடும்பத்தையும் நரகத்தை விட்டும் பாதுகாருங்க அத மனைவிய பார்த்து சொல்லல்ல திருமணம் செஞ்ச கணவனுக்கல்லா போடக்கூடிய கட்டளை திருமணம் செய்யறோம் இதுவரைக்கும் தெரியா என்னூரா பாத்திகா பாடம் இல்லை எங்களுக்கே பாடம் இல்லையே கேக்குற அத்தகிய எந்த தொழுகையில பாத்திகாவும் அத்தகையாத்தும் இல்லையோ நெத்தி கருத்தாலும் சரி தொழுக கபூல் இல்ல நெத்தி கருத்தாலும் சரி என்ன காப்பாற்றில குவிக்கண்டு கருத்துடும் ஆனா தொழுக கபூல் இல்ல ஏன் நெத்தி கருக்குறது முக்கியமில்ல தொழுகையில சூரா பாத்திகவும் பின்னால கணவன்ட பொறுப்பு சில பெண்களுக்கு பொருளான குளிப்பு தெரியா கணவனுக்கு தெரியா பொருளான குளிப்பு ஏதோ குளிச்சுட்டு வராங்க இல்லற வாழ்க்கை முடிஞ்ச பொருளான குளிப்பு எப்படி குளிக்கணும் காலத்துலவன் மனைபாதத்துடையாரையும் உற்சாகப்படுத்த ரமதானுடைய காலத்துல சல்லா அலிசல்லம் தன்னுடைய சாரத்தை இதுக்கி கட்டிட்டு அவங்க மட்டும் தொழுது சூஃபியாகி அவுளியாக சல்லி தொழுதிட்டு தந்த மனைவி எழுப்புவாங்க ஆயிஷா ஆயிஷா அம்மா எலும்புங்க நீங்களும் தொழ ஆரம்பிங்க இரவுடைய கடைசி பகுதியில ஒவ்வொரு நாளும் தந்த மனைவி எழுப்புவாங்க தொழுவதற்கு தஹாஜத் தொழுவதற்கு நாங்க தஹ் கடைசியா இப்ப தொழுதுன்னு யோசிக்க தேவையில்ல கடைசியா இப்ப தொழுதும் என்று யோசிப்போம் தஹஜத் பழமையா வருவாங்க இருப்பீங்க கடைசா இப்ப தொழுது இருப்பேன் அதுக்குள்ள யோசின வீட்டுக்குள்ள எல்லா பகுதிகளிலும் இஸ்லிம் அஸ்மா எல்லாம் போட்டு இருக்கிறோம் நான் ஆனமெண்ட் சொல்லல போும்சீபத் வீட்டுல வீட்டுக்குள்ளே எந்த சரிவராதே அந்த வீட்டுல உள்ளவங்க இபாதத்துக்குரிய கணவன் மனைவியாக மாறுவனும் இப்ப கண்ணியமான சகோதரர்களை அல்லாஹு நிலடியார்களே இறுதியாக ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன் அவர்கள் இபாதத்துடைய அந்த உற்சாக கூடிய ஒவ்வொருவரும் சுண்ணத்தான தொழில்க்கு பின்னால் எல்லா சந்தர்ப்பங்களையும் கேட்கணும் யா அல்லா எந்த மனைவியோட மௌத்து வரைக்கும் கியாமத்திலையும் ஒன்றாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை வாய்ப்ப தருவதற்கு நீட் ஆஃபி எப்படைய மனைவிய புரிஞ்சு வாழ்ந்தாங்களோ அப்படி புரிந்துணர்வோட சகோதரர்களும் போது அல்லாஹ் அலைக் குமா பி ஹைரண்ட் அல்லாஹ் பேசப்பட்ட அனைத்து விடயங்களையும் முடியுமான அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பை சந்தர்ப்பத்தை தந்தவள் புரிவானாகும்